நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக தான் உங்கள் அளமேலு சாதம் ஒட்டாமல் உதிரி உதிரிய வரணும்னா அரிசியை முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அது ஊறினதோ தண்ணி இறுத்துட்டு ஸ்டவ் பற்றி ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசியை போட்டு தண்ணி ஆப்பரட்டி வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வடிச்சு பாருங்க சிப்பாவா இருக்கும் சாதம் ஓட்டாம உதிரி உதிரியா வரும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்